அனைவருக்கும் வணக்கம் நற்றுமேயும் புத்தகத்தில் கிடைத்த அற்புதம் பகுதிக்காக அமுதா விருதுநகர்ல இருந்து இன்று நம்ம பார்க்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்த்தெடுக்க புத்தகத்தின் ஆசிரியர் டாக்டர் புருஸ் மில்லர் இதன் தமிழ்நாக்கத்தை எழுதியவர் குமாரசாமி இது ஒரு அருமையான புத்தகம் இந்த புத்தகத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்படி நம்மளோட குழந்தைகளை ஆரோக்கியமா வளர்க்கிறது முதல்ல சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே துவக்குவது சிறந்தது காய்களுக்கும் கனிகளுக்கும் இன்னே ஏதும் இல்லை சரியான கொழுப்புகள் கண்டிப்பாக தேவை தாவரப்பிரதமே மேலானது சர்க்கரை ஒரு வெள்ளை நஞ்சு உப்புள்ள பாண்டம் குப்பையில் சுத்தமான குடிநீருக்கு மாற்றே கிடையாது மருத்துவ பரிசோதனைகளின் அவசியத்தை பற்றி கணினி முன் எப்பொழுதுமே குழந்தைங்க உட்கார்ந்துட்டு சோ அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத குறிப்பிடுகிறார் ஊட்டச்சத்து மாத்திரையோட அவசியம் மன அழுத்தத்தை சமாளிப்பதின் முக்கியத்துவம் மோசமான வாழ்க்கை முறையால் வரும் நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு வீடுகளில் வேதி பொருட்கள் உப குறைத்தல் சிகரெட் மது மற்றும் போதைப் பொருட்களை ஒருபோதும் அண்டுவிடாதிருத்தல் முக்கிய நல்ல கருத்துக்களை இந்த புத்தகத்தில் முழுவதுமாக கொடுத்திருக்கிறார் குழந்தைகள் உடல்நலத்திலும் அவர்கள் அதே அளவு அக்கறை காட்ட வேண்டும் ரோம் மாநகரம் ஒரே நாளில் நிர்மாணிக்கப்படவில்லை என்று கூறுவார்கள் அது உடல்நலத்திற்கும் பொருந்தும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உருவாக்குவதற்கு கச்சிக்கும் தேவையில்லை இடைவிடாத முயற்சியே தேவை என்று பிரபல சத்துணவு வல்லுநர் காடன் கூறியுள்ளார் நீங்கள் உட்கொள்ளும் உணவு உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் தலையாக பங்கு வகிக்கிறது என்று டாக்டர் மெட்டஹால் கூறியுள்ளார் கெட்ட பழக்கங்களை நாளைக்கு விட்டொழிப்பதை விட இன்று விட்டொழிப்பது எளிது என்று ஒரு யூத பழமொழி கூறுகிறது இன்று நம் குழந்தைகள் எதை உண்ண வேண்டும் என்பதை பெரும் உணவு நிறுவனங்களின் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விளம்பரங்கள் தான் தீர்மானிக்கின்றன உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக ஏற்படும் நீரிழிவு நோய் புற்று நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் போன்ற நோய்கள் முன்பு எப்போதையும் விட இப்போதுதான் இளம் வயது நிலை அதிகமாக தாக்குகின்றன சர்க்கரையில் குளிப்பாட்டப்பட்டுள்ள எண்ணெயில் மிதக்கின்ற வெதிப்பொருட்கள் தோய்க்கப்பட்டுள்ளன ஒரு உணவுப் பொருள் எவ்வளவு அதிகமாக சுத்திகரிக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிக அளவில் அதில் சத்துக்கள் நீக்கப்படுகின்றன தும்பை பூவை போல பழிச்சென்று இருக்கும் கோதுமை மாவு இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எந்த ஒரு நிறத்தையும் மனத்தையும் குணத்தையும் ருசியையும் வேதியல் ரீதியாக உருவாக்க முடியும் இதற்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஆரோக்கியமான ஒரு உருளைக்கிழங்கிலிருந்து தான் இந்த சிப்ஸின் பயணம் துவங்குகிறது உருளைக்கிழங்கில் உள்ள சத்துக்களில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை சுத்திகரிப்பதன் மூலம் அழித்துவிட்ட பிறகு சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை சுத்திகரிக்கப்பட்ட உப்பு டிரான்ஸ் கொழுப்பு ஆகியவை அதில் சேர்க்கப்படுகின்றன சோ இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கடையில் வாங்கும் ஒட்டியை புதிதாக வைத்திருப்பதற்காக அதில் பதினாறு கலவை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் நாம் காய்கறிகளிலும் பழங்களிலும் பூச்சிக்கொல்லிகள் ஆபத்தான அளவில் கலக்கப்படுகின்றன இறைச்சியிலும் பால் பொருட்களிலும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் மருந்துகளும் துரித வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கார்மோன்களும் தாராளமாக பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் நாம் அறிவிந்ததை ஆனா ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்ந்து வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி சத்துள்ள பொருட்கள் வந்து நம்ம கொடுக்கணும் சாப்பாட்டுல சேர்த்துக்கணும் அப்படின்றத இந்த புத்தகம் முழுக்க வந்து புத்தகத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் பெரும்பாலான பெற்றோர்களும் குழந்தைகளும் ஊட்டச்சத்து குறித்த விபரங்களை தொலைக்காட்சி மூலமாகவும் பிற ஊடகங்களின் மூலமாக மட்டுமே பெறுகிறார்கள் என்பது வழக்கீடு சர்க்கரை உப்பு கொழுப்பு ஆகியவை மிக அதிக அளவில் இடம்பெற்றிருக்கும் பொருட்கள் ஊடகங்களில் காட்டப்படும் வர்த்தக விளம்பரங்களில் இடம்படும் உணவுப் பொருட்களில் பெரும்பாலானவை உடல் பர்மன் இதய நோய் நீருளவு நோய் பச்சை போன்ற நோய்களுக்கும் குப்பை உணவுகளுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உணவு வகைகளை வீட்டில் தயாரிக்கத் தவறும் பெற்றோர்கள்தான் தங்கள் அலுவலக வேலை வீட்டு வேலை குழந்தைகளின் வீட்டு பாடங்கள் இசை நடனம் விளையாட்டு போன்ற பயிற்சி வகுப்புகள் போன்றவை தங்கள் நேரத்தின் பெரும்பகுதியை விளங்கிவிடுவதால் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான உணவு வகைகளை தயாரிக்க தங்களுக்கு நேரம் இருப்பதில்லை என்பது அவர்கள் பாடும் பல்லவி எனவே அப்படியே உள்ளும் உணவு வகைகளை அவர்கள் நாடுகின்றனர் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து உண்ணும் பழக்கம் மலையேறிவிட்டது அந்த இடத்தை துரித உணவுகளும் திடீர் உணவு வகைகளும் அளவுக்கு அதிகமாக சுத்திகரிக்கப்பட்ட டப்பா உணவுகளும் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளன போன்ற நல்ல கருத்துக்களை இந்த புத்தகம் முழுவதுமாக அருமையாக தந்திருக்கிறார் புத்தகத்தின் ஆசிரியர் டாக்டர் ரூஸ் மிர்ல ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்த்தெடுக்க அருமையான புத்தகம் நாம் அனைவரும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு எந்த மாதிரி உணவுகளை நம் குழந்தைகளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பது அப்படின்ற நல்ல கருத்துக்கள் நமக்கு வந்து தெரிய வரும் நன்றி